ஜிப்பது பற்றி அலை அவர்கள் கூறியதாக இபன் அப்பா சலதி அல்லாஹும் அவர்கள் கூறிய போது பொருளோ என்னையோ ஒருவரது இல்லத்தில் இருந்தால் அதை பூசிக்கொள்ள வேண்டுமா என்று அவர்களிடம் கேட்டேன் அவர்கள் எனக்கு தெரியவில்லை என்று விடையளித்தார்கள்